நாட்டின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது காளான் வடை செய்ய தேவையான பொருட்கள் காளான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் சோம்பு அரை ஸ்பூன் பூண்டு பற்கள் பொடிதாரங்காய் நறுக்கியது ஒரு ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் ரெண்டு உப்பு தேவையான அளவு உடச்சக்கல்லை பவுடர் அரை கப் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு மைதா மாவு சிறிதளவு செய்முறை முதல்ல வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிப்போம் பூண்டியும் பொடியை பண்ணி வச்சுருவோம் இந்த ஒடசக்க பவுடர் ரெடி பண்ணி வச்சுப்போம் இந்த காளானை வந்து மைதா மாவில் டஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரன்னிங் வாட்டரில் காமிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மஷ்ரூமை வெறும் வானலில் போட்டு நல்லா அது வாட்டி எடுத்துருவோம் ஏன்னா ட்ரை பண்ணிவிடுவோம் தண்ணி இருக்கும் விடம் இல்லையா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒரு பவுலில் இந்த மஷ்ரூமை போட்டுட்டு வெங்காயம் பூண்டு பற்கள் பச்சை மிளகாய் சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியை கற்பனி போட்டுட்டு உப்பு ருசிக்கே தான் கலந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உடச்சக்கல்லையும் அதில் போட்டுடணும் போட்டு உடச்சக்கடலில் பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் mix பண்ணி உருண்டையை தட்டி அதை வடை ஷேப்க்கு மெதுவாக த தட்டிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சு வானல் உட்காந்து எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் இதை மெதுவாக போட்டு இந்த வடையை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆர் அப்படி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மஷ்ரூம் வடை தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்